सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே मुनिम् வேதாஜாஸே पुरुषोत्तमस्य சகசிரமூருஷோத்தமசிரே சநவனிய ஜன்மராை விஷ்ணுநோத்திரம் முப்பத்திரண்டாவது மகாபுதிமாவீரிய மகாஷிமதி अमेयात्मा அனே வபுமான் அமேத்மா மகாதிமத்தமீமு மஹணம் அவிதாலம் வீரியமீரிய மஹா மகதி சாமியம்தி மகதி தியுதி பாதி மகாதி तत तत इति शक्यते ஜோதிஷா ஜோதிஷ் अस्य इति பரஸ்தீ அனர்ஷியவ இது வரைக்கும் கடைசியாக அர்த்தம் பார்த்துருக்கோம் அடுத்தது படிப்போம் அனிர்தேஷிய வபுகுன்னு சொன்ன ஆத்மா இந்த இடத்துல அனிர்தேஷிய வப்புகுன்னா சுத்த சைத்தன்யம் தூய உணர்வு தான் அதாவது இன்னொருத்தருக்கு இதை விளக்கி சொல்ல முடியாது இதம் தத்து இர்தேஷ்டம் எது நஷக்கியத்தே பரஸ்மை பரஸ்மைனா இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பிறருக்கு இது அப்படிப்பட்டது என்று குறித்து காட்டுவதற்கு எது இயலாதோ அது மட்டும் அல்ல இன்னொன்று சொல்கிறார் தன்னால் மட்டுமே அறியப்படுவதாக இருப்பதோ இருக்கிறதோ அது அனிர்தேஷ்யம் அது என்னதென்று குறித்து காட்ட முடியாததாக இருக்கிறது வப்புஹுனா சாதாரணமாக சரீரம்னு அர்த்தம் இந்த இடத்துல ஷரீரம்னு அர்த்தம் இல்லை ஸ்வரூபம்னு அர்த்தம் வப்புஹுன்னு சொன்னால் ஸ்வரூபம் அனிர்தேஷ்ய ஸ்வரூபம் ஏத்சரம் அது கீதையில் படிக்கிறோம் ஏத்வரம் அனிர்ஷியம் அதேதங்க அனிர்ஷியவ் ஸ்ரீமன் ஐஸ்வரியலக்ஷா சமிரீய சாஸ்ரீமன் சமக்ரா ஸ்ரீஹி நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த வெல்த்தெல்லாம் நம்மளுதுன்னு அது யாருடையதுன்னா எல்லாம் பகவானுடையது நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளோடதுன்னு நம்ம ஏதோ கொஞ்ச நாளைக்கு கொடுத்துருக்குற மாதிரி ஒரு ஒரு இது தோற்றம் அதை நம்ம பெருசாக நம்மளுதுன்னு நினச்சிக்கிறோம் இந்த சரீரமே நம்மளுது இல்லை இந்த சிருஷ்டியோடு சேர்ந்துருக்கு நமக்கு அதுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அதனால் சம ஐஸ்வர்ய லக்ஷனா சாதாரணமாக ஐஸ்வர்யம்னு சொன்னால் ஆள சாமர்த்தியம்னு அர்த்தம் ஈஸ்வரபாவாக ஈஸ்வரஸ் பாவா ஐஸ்வரியம் ஆனால் என்னத்தை ஆள்வதுன்னா செல்வத்தை ஆள்வது உலகத்தை ஆள்வது எல்லாத்தையும் ஆள்றது ஆக ரூல் பண்ணுறது அதனால் ஐஸ்வர்ய லக்ஷணா ஸ்ரீஹி அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம் இல்லையா சித்தே தத் புனரஷ்டதா புன புன புனரஷ்டதா பரிணம் ஐஸ்வர்யம் அவ்வியாகத்தம் அவ்வியாகத்தம் ஐஸ்வர்யம் தடையில்லாத ஐஸ்வர்யம் நமக்கு அப்பப்போ போகும் வரலாம் எது போகும் எது வரும் தெரியாது ஆனால் இது வந்து தடையில்லாத நித்திய ஐஸ்வர்யம் வியாபாரிக நித்திய ஐஸ்வர்யம் பாரமார்த்திகமாக ஐஸ்வர்யமே கிடையாது ஆக ஐஸ்வர்ய லக்ஷணா ஸ்ரீஹி சமக்ராஸ்ரீஹி எல்லாரும் யாரெல்லாம் வந்து என்னோடது என்னோடதுன்னு சொல்லிகிட்டு இருக்கானோ அதெல்லாம் பகவான் சொல்கிறார் என்னோடதுன்னு இப்போ யாரோடது அது உண்மையில் அவர் சொல்கிறது உண்மையாக நம்ம சொல்கிறது உண்மையா பகவான் சொல்கிறார் எல்லாம் என்னோட சொத்து தான் சொத்து தான் பா இந்த பிரபஞ்சமே என்னோடய சொத்துங்கிறார் அதில் ஒரு போர்ஷன் எடுத்துண்டு இது என்னோடய சொத்துன்னு நம்ம சொல்லிகிட்டு அது மாத்திரமில்லை அது இன்னொரு மேலே இன்னொரு படி மேலேயே போய் சொல்கிறார் யாரெல்லாம் உடம்புக்குள்ளே இருந்துன்னு நான் நான்னு சொல்கிறானோ அந்த நான் நான்கிறார் அகமாத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா ஒருத்தரும் உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு நான் நான் அதை பண்ணினேன் அதை படித்தேன் இதை பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு உடம்புக்குள்ளே ஒருத்தன் இருக்கானே நான் தானே சொல்லியிருக்கோம் யாரெல்லாம் அகங்கரிக்கிறானோ அந்த அகங்கரிக்கிற அக இதெல்லாம் நான் உண்மையிலேயே அதனுடைய யதார்த்த ஸ்வரூபம்னு அர்த்தம் அதனால் ஸ்ரீமான் மான்னு சொன்ன உடையவன் அர்த்தம் ஸ்ரீமான் புத்திமான் அது மாதிரி இங்கேயும் மான்னா இது சமஸ்கிருத வியாக்கரணத்தில் மத்துப் பிரத்தியம் ஆகையினால வத்துப் பிரத்தியம் போட்டால் வான் தனவான் குணவான் இது வந்து மான் ஆக ஸ்ரீயை உடையவன் அர்த்தம் திருவுடையவன் திருவுடையோன் அப்படின்னு பார்த்திருமாள் தமிழில் திருவுடையோன் திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் அதாவது ராஜாவை பார்த்தா மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபங்கிறார் அதுதான் வள்ளூர்னு சொன்னார் இறையினர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறைனா விஷ்ணு பகவான் இந்த பட்டாபிஷேக மந்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் எப்படி இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய அப்படி இருக்கானோ இல்லையோ அப்புறம் மகாவிஷ்ணு ஸ்வரூபாய மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கிற இந்த வரனுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பொண்ணை தானம் பண்றோம் அப்படின்னா சரி அடுத்தது அமேயாத்மாவுக்கு லட்சணம் சர்வைஹி பிராணிபி அமேயா புத்தி ஆத்மா எஸ் எ சா அமேயாத்மா சர்வைஹி பிராணிபி அமேயா புத்திஹி அதாவது எந்த எல்லார யாராலேயும் வந்து அனுமானம் பண்ண முடியாது பகவானை வந்து இது பல திரும்ப திரும்ப வந்திருக்கு வேறு வேறு ரூபத்தில் இருக்குது அமேயாத்மா அப்புறமேயாத்மானு பார்த்தோம் இங்கே வந்து அமேயாத்மாங்கிறார் அமேயனால் மேயம்னு சொன்னால் அறியப்படுறதுன்னு அர்த்தம் அதில் ப்ரா போட்டா பிரமேயம்னு ஆகிடுறது இங்கே ஆ போட்டா என்னென்ன அறியப்படாதவர்னு அர்த்தம் அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிறான் மாணிக்கவாச்சர் பிரபஞ்சமாக இருக்கிற உன்னை வந்து இந்த இந்திரியங்களால் பார்க்க முடியாது ஆக சர்வைஹி பிராணிபிஹி அனைத்து பிராணிகளாலும் பிராணின்னு சொன்னால் பிராணம் அசி அஸ்தி பிராணம் அஸ்தி அஸ்தி தி பிராணி பிராணன் வந்துருக்கு பிராணன்னா யாரெல்லாம் மூச்சு விட்டுன்ட்ருக்கானோ அதெல்லாம் பிராணிகள் அதனால் இது அனுமானம் பண்ண முடியாது நைஷா தற்கேணமதிராபேயா ஊகம் பண்ணி கடவுளை கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது பிரம்மசூத்திரத்தில் ரெண்டாவது சூத்திரம் ஜென்மாத்தியசேதாங்கிற சூத்திரம் அது நீங்கள் ஆச்சாரியாரோடய வியாக்கியானத்தை படித்து பாருங்க முதல்ல தர்க்கபூர்வமாக ஏதோ ஜ க க எத்தனை எத்தனை காரியம் தத்திர தத்திர காரணம் அப்படியெல்லாம் சொல்லி காரிய காரண விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஈஸ்வரன் அஸ்தித்வத்தை நிரூபிக்கிறதுக்கு சொன்னாலும் ஸ்ருதி தான் அல்டிமேட் பிரமாணம் லாஜிக்கலாக கடவுளை நிரூபிக்கிறதுங்கிறத விட ரிஷிகள் சொல்லி இருக்கிறார்கள் இருக்கிறது அவ்வளோதான் பிரத்யமாக தெரியறதா அனுமானத்தினால் தெரிகிறதாங்கிறதுலாம் அப்போ பிரத்யமாக தெரியாது அப்போ அனுமானத்தினால் தெரியறதான்னா எது பிரத்யக்ஷமாக தெரியறதோ அதை வச்சுருந்தான் அனுமானமே பண்ண முடியும் அனுமானத்துலேயே பிரத்யக்ஷத்தோடு ஒரு குளு வேணும் இது என்னது குளூ பிரத்யமாக எது தெரியவே தெரியாதோ அதை எப்படி அனுமானம் பண்ண முடியும் அதனால் ஆதிசங்கர வேத ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்குது அஸ்தித் தேவோபலப்தவ்யா லாஜிக்கலாக சொன்னாலும் புரியுறது எத் ஸ்ருதி ஸ்ருத்தி முதல் பிரமாணம் அப்புறம் அந்த ஸ்ருத்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யுக்தியே தவிர ஸ்ருதி தான் முக்கியமான அது நம்ம அனுபவத்துக்கு ஒத்துருக்கா இல்லையாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு அதில் அப்புறம் பார்ப்போம் இங்கே வந்து விஷயம் என்னென்னா அமேயா நான் அனுமேயா அவ்வக்தோயம் அச்சித்தியோயம் அவிகாரியோயம் உச்சியத்தை புத்தி சர்வைஹி பிராணிபிஹி இந்த இடத்துல ஆத்மான்னா என்ன அர்த்தம்னா அமேயஸ்வரூபம்னு அர்த்தம் அமேயா புத்தி ஆஹ புத்தியினால் அனுமானிக்க முடியாத ஸ்வரூபத்தை உடையவர்னு அர்த்தம் புத்தியினால் அனுமானிக்க முடியாத ஊகம் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாத ஸ்வரூபத்தை உடையவர் அப்படிதான் அதுக்கு அர்த்தம் ஆஹா சர்வீ பிராணிபி அமேயா புத்தி ஆத்மா எஸ் சா அமேயாத்மா சரி அடுத்தது மகாக்கு மிருத் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் மகாந்தம் அத்ரி கிரி மந்திரம் கோவரம் சமத்தமனே கோரட்சணே லிருத்தவான் இத மகா அத்ரி திருக்கு அத்ரினா மலை திருக்குன்னா தரித்தவன் அதனால் மகாந்தம் அதிரிம் மகாந்தம் அதிரிம்னா என்ன பெரிய அத் அதின்னு சொன்னால் மலை வேதாத்ரிஹி இப்போ வந்து இங்கே இருக்க இந்த பக்கத்தில் இருக்க வேதாத்ரிகி திருக்கழுக்குன்றம் அதுக்கு பேர் வேதாத்ரிகின்னு தான் பேர் அதுதான் மறைமலை இங்கே ஒரு தமிழில் ஒருத்தர் இருந்தார் மறைமலை அடிகள்னு அவர் பேர் பழைய பேர் வேதாச்சலம் அச்சலம்னாலும் மலை அவர் என்ன பண்ணார் தமிழ் தமிழ் தனித்தமிழ் இயக்கம்னு எழு சொல்லி இங்கிலீஷே நிறைய எழுதினார் அதுக்கு ஏதோ மிஷினரிஸ்லாம் ஹெல்ப் பண்ண அந்த காலத்துலையே அதனால் அந்த காலத்துலேருந்து வேலை பண்ணுற அதுக்கெல்லாம் நிறைய காலங்காலமாக பண்ணி பார்க்குறா இன்னும் பர்சன்டேஜாக கூட்ட முடியல இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆக மந்தரம் மந்தரம் மந்தரங்கிறது மத்து இந்த மந்த வசு வடவரையை மத்தாக்கி வாசுகையை கயிறாக்கின்னு பாட்டெல்லாம் இருக்கேன் அதெல்லாம் கோவர்தனம் கோவர்தனங்கிறது தூக்கினது கிருஷ்ணாவதாரத்தில் மலையை சுண்டு வரலால் தூக்கினது கோவர்தனோத்தாராய நமஹா கோவர்தனோ தாரிணே நமஹ எல்லாம் இருக்குது அமிர்த மதனே அமிர்த மதனேங்கிறார் கோவர்தனம் அச்ச அமிர்த மதனே மந்தரம் அதே வந்து என்ன பண்ணார் நான் உள்ளே போய் பூமிக்குள்ளே போய் ஆமர ஆமையாக இருந்து தூக்கி நிறுத்தினார் கோரக்ஷணேச்ச பூமி உள்ளே போயிடுத்து கடல் பாதாள லோகத்துக்கு போயிடுது அதை தூக்கி கோவர்தனஞ்ச அமிர்த மதனே கோரக்ஷனே சருதவான் ஆக மலைய கோவர மலைய கொடை கொடையாக பிடித்தான் அப்புறம் அமிர்த மதனத்தில் வந்து மந்தரமலையை திருப்பி நிறுத்தினார் அப்புறம் பாதாளலோகத்துக்குள்ளே போனதை வராக அவதாரத்தில் வந்து இது பண்ணினார் திருத்தவான் கோரக்ஷனேச்சிருத்தவான் தாங்கி பிடித்தார் புராண கதையை சொல்லிவிட்டார் ஆகையினால் மகா திருதுக்கு ஷாந்தோயங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ஷகாராந்த புல்லிங்க மகாதிருத்ருக்கு சப்தான்னு அர்த்தம் ஷகாராந்த ஷாந்தோயம்னு ஒரு குறிப்பு கொடுக்குறார் ஆகா இதனுடைய சப் தரிஜினல் சப்தம் என்னென்னா மகா திருத்ருஷு மகா திருத்ருஷு தான் மகா திருத்ருக்கு ஆயிருக்குங்கிறார் இது கிராமர் பாயிண்ட் ஷாந்தோயம் அப்படின்னா ஆந்தோயம்னா என்ன அர்த்தம் அகாரஹான் அகாராந்த புல்லிங்க அது மாதிரி அந்த அந்தோயம் அப்படின்னு போட்டால் அகாராந்த புல்லிங்கா ஆந்தோயம்னா ஆகாராந்த புல்லிங்கா ஆஹா அயம் சப்தான்னு அர்த்தம் ஐயம் மகா திருதருக்கு சப்தா ஷகாராந்தா அப்படின்னு என்ன தெரியுது நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷன் வரும்னு தெரிஞ்சு தான் எழுதுறாரு தேவையில்லாமல் எழுத மாட்டார் அவர் இப்போ நம்ம மகா திருஷ் புல்லிங்க சப்தத்தை தேடணும் நான் தேடன்னு தான் நினச்சேன் அதுக்குள்ளே ஏதோ வேலை வந்துடுச்சு அதை வந்து போய் பார்க்கணும் ஷகாராந்தத்தில் இது எப்படி வரும் அஹ மமா மகா திருக்கு மகாது திருஷௌ மகாது திருஷா அப்படி சொல்ல வேண்டியிருக்கும் முதல் ரூபம் வந்து கிடுறது ஷகாராந்த வந்து இக்காயிடுறது இப்போ நகாராந்த புள்ளிங்க ஆத்மன்னு சப்தகாங்கிறோம் ஆத்மான்ல சொல்கிறோம் முதல் சப்தம் எப்படி இருக்குது ஆத்மா அப்புறந்தான் ஆத்மான ஆத்மான ஆத்மான ஆத்மான ஆத்மனா சொல்கிறோம் ஆஹா ஷாந்தோயம் கிராமர் பாயிண்ட் இங்கே வருவோம் ஹிந்தியில கூட போட்டுக்கோங்க அர்த்தாத் மகாதருக்கு சப்த கா பிரதமாந்த ரூப்பு ஹாய் மஹேஷ்வாசோ மகிபர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கி அனருதரானந்தோவிந்தோோகோவி மகான் விஷ்வாசு எச மகேவா கர்த்தஞ்சு மகான் விஷ்வாசி இஷுக்ேபாவது வில் அம்பு இருக்கே வில்லு இருக்கு அந்த வில்லில் அம்பு இருக்கே இசுஹு நமக்கு ருத்ரம் முழுக்க தானே சொல்கிறேன் தன்வனே இஷவே இதெல்லாம் சொல்லின்னு உட்காண்டிருக்கும் தன்வனே நமகா இஷவே நமகா அந்த அம்பை வந்து அவ்வளோ நல்லா சரியாக சுடுறான்னு சொல்கிறோம் இல்லையா கரெக்டாக சுடுறான் அது மாதிரி அம்பு க்ஷேப்பகான்னா போடுறது மகான் இஸ்வாசகான்னு கீதையில் கூட பார்க்குறோம் மகேஷ்வாசா அத்திர சூரா மகேஸ்வாசாஹா பீமார்ஜுன சமாயுதி அது மாதிரி இங்கேயும் மகேஸ்வாசா அப்படின்னா இஷுக்ஷேப்பா அம்ப வேகமாக போடுறவர் கரெக்டாக இது பண்ணுறவர் இதுதான் படிச்சுட்டு இருக்கேன் ராமாயணம் அதில் வர்றது ராமர் ஒருத்தரே நின்றுட்டு பதினாலாயிரம் ராட்சஸர்களை கொள்கிறார் பதினாலாயிரம் கரன் தூஷணன் த்ரிசிரஸ் ஆ முதல்ல தூஷணனை கொன்னப்புறம் த்ரிசிரை கொண்டதுக்கப்புறம் அடுத்தது தான் கரண் கரன் தான் எல்லோருக்கும் ஹெட்டு அந்த வர்ணிக்கிறார் வர்ணிக்கிறார் வால்மீகி அப்படி வர்ணிக்கிறார் எப்படியெல்லாம் இருந்தது அந்த வில்லெல்லாம் எப்படி இருந்தது அம்பல்லாம் எப்படி இருந்தது அவங்களுடைய தேர் எப்படி இருந்தது அதாவது அந்த வர்ணிக்கிறத பார்த்தா தங்கமும் வெள்ளியும் வைரமும் நகைகளும் இவ்வளோ செதரி கிடந்திருக்குன்னு தெரியுது வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தா இவ்வளவு வெல்த்தான்னு நமக்கு தோணும் சர்வசர்வாக குப்பையில் போடுற மாதிரி போடுறான் யூஸ் அண்ட் த்ரோ இருக்குது ஒரு சிங்கிள் அவர் சொல்கிறார் நீ அந்த குகைக்கு சீத்தையை கூட்டின்னு போய் அவளை குகைக்குள்ளே உட்காத்தி வச்சுட்டு நீ வெளியில் காவல் காத்துன்ட்டு நான் இங்கே இவன் நான் ஒருத்தனை வாழையெல்லாம் பார்த்துக்கிறேன் நீ போய்டு அப்படிங்கிறார் ராமர் ஏன்னா அந்த சூர்பனகையை விருப்பம் பண்ணினதுக்கு பிறகு சூர்பனகைய விருப்பம் பண்ணுன்னு சொல்கிறது ராமர் அவன் தக்ஷ் லக்ஷ்மணனாக பண்ணுறது இல்லை இவ்வளோ விருப்பமாக்கு அப்படிங்கிறார் ஏன்னா அவன் சீதையை எடுத்துன்னு போகிறது பார்க்குறா அப்போ உடனே அப்போ தான் உடனே அவன் வந்து காது இதெல்லாம் மடமட் வெட்டி விடுறான் அப்போ உடனே கத்திண்டு போய் முதல்ல இந்த கரதூஷணாதிகள்கிட்ட சொல்கிறாவோ ஜனஸ்தானத்தில் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஓடி வரான் அவன் இப்போ வர்றத அவன் இந்த கரண் வந்து யுத்தத்துக்கு வர்றத அப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி எத்தனையோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் அதெல்லாம் தெரிகிறான் தெரிஞ்சுக்கிறோம் இப்படிலாம் வர்ணிக்க முடியுமா என்ன நமக்கு தோன்றுறது அதே மாதிரி ராமர் யுத்தம் பண்ணுற விதமும் கேட்குறாங்களே ராமர் இன்ஜினியரிங் படித்தாரான்னு அதை படிக்க சொல்லணும் முதல்ல ராமர் படிச்சேன் ராமருக்கு இன்ஜினியரிங் தெரியுமா தெரியாதுன்னு அதை முதல்ல பார்க்க சொல்லணும் வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி வெப்பன் எப்படி பயன்படுத்த பயன்படுத்தணும் எவ்வளோ அழகாக சொல்கிறார் படிக்காமையே கதை விடுறது நம்ம ஊரில் தான் தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லிட்டு போகணும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது தான் படுமோசமானது போயிட்டு போட்டு அப்போ மகான் இஸ்வாசகா இசுக் கஷேப்பகா எஸ் எல்லாத்துக்கும் விக்கிர வாக்கியம் சொல்லிவிடுறார் ஆக பெரிய அளவில் சிறப்பு அப்பா வில்லு போ அம்பு போடுற அம்பு போடுறவர் நல்லா கரெக்டாக இது பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்டவர் மகாவிஷ்ணு அதனால் விஷ்ணு தனுசுன்னே சொல்கிறோமே அந்த விஷ்ணு தனுசு சிவதனுஸு அப்படின்னு தானே சொல்கிறோம் விஷ்ணு சிவதனுசைத்தான் வந்து முறித்து சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறார் விஷ்ணு தனுசு பர பரசுராமர் கையிலேருந்து வாங்கி நிடுறார் ராமர் பரஷுராமர் கையில் விஷ்ணு தனுசு இருக்கு இதை நீ வளை பார்ப்போம்னு கேட்கொடுக்குறார் அப்படி உழைக்கிற போதே பரஷுராமரோட அகங்காரத்தை வாங்கி விடுறாருங்கிறார் அந்த அந்த வில்லை வாங்கிற போதே அவருடைய பவர்ஸ் எல்லாம் வாங்கி விடுறாருங்கிறார் பரசுராமர்கிட்டருந்து சரி அடுத்தது மகா மகிபர்த்தா ஏகார்ணவ ஏகார் நவாப்ளுதாம் தேவீம் மகீம்ேவீம் விஷ்ணுபத்னீம் அஜூரியம் அப்படின்னு வேதமந்திரத்தில் இருக்கு மகீம் தேவீம் விஷ்ணு பனீம் அஜூ மே நாஷாஜமா வேதமந்திரத்தில் இருக்கு எல்லாம் என்ன ஆகிடுறது தான் பிரளய காலத்தில் ஏகாரணவாக ஆகிடுறது ஏகாரணமாக ஆகிடுறது என்ன இப்போ நம்ம இந்து மகாசமுத்திரம் அந்த சமுத்திரம் இந்த சமுத்திரம்னா பூமியே கிடையாது எல்லாம் தண்ணியாகிடுறது எல்லாம் தண்ணி ஆகிடுறது பிரளய காலம்ங்கிற பிரளயகால ஜலத்தில் அப்ளுதாம் பிரளய ஏகாரண ஏகாரணவே புளுதாம் இந்த ஏகாரண ஒரு எல்லாம் ஒரு கடலில் பிரளய காலத்தில் எல்லாம் ஒரு இதுக்குள்ளே முங்கி போயிடுறது ஏகார்ணவாப்ளுதாம் அப்போ என்ன ஆயிடுறதுன்னா மகீம் தேவி இந்த பூமி அதுக்குள்ளே போயிடுறது எல்லா கடலும் ஒன்றாகிறபோதுன்னு அர்த்தம் எல்லா கடலும் ஒன்றாகிறபோது பூமியை தாங்கி பிடிக்கிறார் பகவான் வசத்தி பிடிக்கிறார் இல்லாட்டி உள்ளே போகிற போது அதை காப்பாற்றிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் மகி பர்த்தா இப்போ ரீசண்டாக ஒன்று அதாவது ஸ்ரீ பூமி நீளா சமேத்த மகாவிஷ்ணுவே நமஹா அப்படி சொல்லி பூஜை பண்ணுறோம் பூதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பூதேவி சமேத்த மகாவிஷ்ணு ஒரு தத்வார்த்தம் ஒருத்தர் சொக்கியானம் பார்த்தேன் விஷ்ணுங்கிறது மேகத்திலேருந்து மேகமாயிருந்து மழை பெயருது பூமி வந்து பூதேவி அதில் விதச்சு பயிர் வருது இல்லையா அந்த பயிர் தான் ஸ்ரீதேவி ஆஹ மழை மகாவிஷ்ணு பூமி பூதேவி அதுலேருந்து விளைஞ்சி பயிர் விளைஞ்சி பயிர் கிடைக்கிறதிலே அரிசி பருப்பு எல்லாம் வருதே அதெல்லாம் வந்து ஸ்ரீதேவி இதுதான் தத்துவார்த்தம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் படித்தேன் மகீம் தேவியம் சபார பபாரன என்ன அர்த்தம் அந்த பாரத்தை தாங்கினார் எல்லாம் சம்ஸ்கிருதம் படிக்கணும்னா இந்த மாதிரி படித்தா போகிறோம் இந்த விக்கிர வாக்கியங்கள் படித்தா போதும் விஷ் சாதாரணமாகவே உச்சாரணத்துக்கே விஷ்ணு சாஸ்திரம் வந்து படியும்பா சாதாரணமாக சொல்லுவாள் ஸ்ரீதிரீசீனிவாசஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனஸ்ரீதரஸ்ரீகரஸ்யே ஸ்ரீமான்லோகத்திரயிரய ஸ்வக்சஸ்வங்கஷதானந்தோ நந்திர்ஜியோதிர்ணேஸ்வர விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தினசய ஒரே சகார ஷகார ஷகார எல்லாம் வந்து விஷ்ணு சஹசிராமத்தை ஒழுங்காக சொல்லும் அக்ஷர சுத்திக்கு அது மாத்திரம் இல்லை இந்த சம்ஸ்கிருத பாஷா பாஷ்யங்கள்லாம் சம்ஸ்கிருத வியாக்கரணத்துக்கும் உபயோகம்தான் எல்லாம் எல்லாத்துக்கும் விக்கிரக வாக்கியம் சொல்லிவிடுறார் ஆகா ஏகார்ணவாப் தாம் மகீம் தேவீம் மகி மஹீம் தேவீம் இந்த பூதேவியை தாங்குகிறார் அதனால தான் பார்த்து இந்த வராக அவதாரத்துலாம் பார்த்தேன்னா இப்படி வச்சுன்னு இருப்பார் பூதேவியை இந்த ஸ்ரீமுஷ்ணன் கோயிலெலாம் பார்த்தா தெரியும் பூமாதேவியை தூக்கி பிடிச்சின்னு விட்டாரான் கடல்லாம் இது பண்ணுறது இந்த ஸ்ரீமுஷ்ணன் கோயில் பார்த்துருக்கலாம் தெரியாது எனக்கு அங்கே மூர்த்தி சின்ன மூர்த்தி அதில் வந்து இத்தினுடு தான் இருக்கும் சாதாரணமாக பெருமாள் கோயில் அபிஷேமே பண்ண மாட்டார் அவர் அலங்காரப்பிரியர் ட்ரெஸ் பண்ணிப்பார் சென்ட்டு போட்டுப்பார் தூபங்காய்ப்பார் அபிஷேகப் பிரியோ சிவகா அலங்காரப்பிரியோ விஷ் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவார் அதனால் இவருக்கு வந்து அப்பப்போ எல்லாம் வஸ்திரத்தை எல்லாம் மாற்றி அப்பப்போ போட்டு அந்த அத்தர் ஜவ்வாது அரகஜா அதெல்லாம் போட்டு அவரை வாசனையாக வச்சு சரியாக பண்ணலைன்னா கரப்பு வந்துரும் வஸ்திரத்தை திறந்தால் கரப்பாக இருக்கும் அதுக்கு தெரியுமா கரப்புக்கு தெரியுமா இது இது சாட்சாத் மகாவிஷ்ணுன்னு நமக்கு தான் அந்த ஆட்டிடியூட் இருக்குது எதுக்கு சொல்கிறேன் அந்த பெருமாளுக்கு மாத்திரம் தான் நித்தியம் திருமஞ்சனம் அங்கே இருக்கிற அந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் இத்தூண்டு இருக்கும் அந்த அது என்னது பூவராக மூர்த்தி அதனால தான் சுவாமிக்கு பேர் பூவராக லக்ஷ்மி வராக மூர்த்தி உண்டு திருப்பதி கோவிலெலாம் பார்த்தா தெரியும் அது பூவராக மூர்த்தி அப்படி கையில் தூக்கின்னு இருப்பார் பூமாதேவி அதுதான் இது மகிபர்த்ரே நமஹா பூதேவியை தாங்குகின்றவருக்கு நமஸ்காரம் அவ்வளோதான் மகேஷ் வாசாய நம மகிபர் நம அடுத்தது ஸ்ரீனிவாசியீ வசதி சாஸ்ரீனா எ யாருடைய மார்பிளை அனபாயினி ஸ்ரீஹி அனபாயினு அர்த்தம் சற்றும் விலகாதன்னு அர்த்தம் எப்பவும் விலகாமல் இருக்காளாம் யார் ஸ்ரீகி மகாலக்ஷ்மி வசதி யாருடைய மார்பில் யாண்டும் விலகாமல் இருக்கிறாளோ அதனால தான் ஸ்ரீவத்சகா அப்படின்னு பேர் அது மாத்திரம் எடுக்க மாட்டாள் திருப்பதி பெருமாளுக்கு போய் பாருங்க அபிஷேகத்தில் கூட அது எடுக்க மாட்டாள் அதனால அனப்பாயினின்னு போட்டிருக்காரு இங்கே ஆச்சாரியில் விலகாதவள் எல்லா நகையும் எடுத்துருவாங்க அது எடுக்க மாட்டாங்க இருக்கும் அந்த ஸ்ரீவத்ஸம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் காலம்பரை தோமால சேவையும் போது பார்த்துருப்பெல்லாம் தெரியாது அங்கே ரெண்டு லட்சுமி இருக்கும் ஹிரதயத்தில் அந்த லக்ஷ்மிக்கு வந்து அது ஒன்று ஒன்றுக்கும் பூஜை உண்டு அவர் பண்ணுவார் அந்த பட்டாச்சாரியர் காலம்பரை எல்லாம் பண்ணுவார் அத்தனை சாலை கிராமத்தையும் போட்டு டப்பா முழுக இருக்கும் வெள்ளி டப்பா முழுக நூற்றுக்கணக்கான சால கிராமம் அத்தனையும் வச்சு எல்லாத்துக்கும் பால ஊற்றி எல்லாம் பண்ணி அதில் எல்லாம் அக்ஷதையை துளசியை போட்டு அதை பூஜை அதுக்கெல்லாம் வச்சு தனியாக வைக்கணும் அது அப்புறம் அந்த குட்டி பெருமாள் இருப்பார் வெள்ளியில் அவருக்கும் பூஜை பண்ணி அதை வைக்கணும் இதெல்லாம் காலம்புற தோமால சேவைக்கு முன்னால் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் தெரியாது நான் எல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த லக்ஷ்மிக்கு தனியாக இந்த இந்த லட்சுமிக்கு மாலை போட்டு இந்த லக்ஷ்மிக்கு மாலை போட்டு அதுக்கு தனித்தனியாக பூஜை பண்ணுவார் அதுக்கப்புறம் பாதத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மந்த தோமாரசே பூஜை முடிஞ்ச அப்புறம் சகசிரநாம அர்ச்சனை டெய்லியும் உண்டு அது உட்காந்து பக்கத்துலேயே காலுக்கிழையே உட்காந்துட்டு அது மெதுவாக பண்ணுவார் துளசியில் இன்றைக்கி நடக்கிறது அதனால தான் இவ்வளோ சாநித்தியம் சுவாமிக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து இதை எடுக்க மாட்டாங்கிற சொல்லுவேன் ஸ்ரீவத் சவக்ஷா ஸ்ரீபதி ஸ்ரீமதாம் வரஹ அது இனிமேல் வரும்னு நினைக்கிறேன் எஸ்ய வக்ஷி அனபாயினி ஸ்ரீஹி இதுதான் ரொம்ப முக்கியம் விலகாத நீங்காத செல்வம் நம்ம செல்வம்லாம் நீங்கி நீங்கி வர்ற செல்வம் ஆஹா நீங்காத செல்வம் நிறைந்து இப்படி படி படிக்கிறோம் இல்லையா அந்த அனபாயினி ஸ்ரீஹிங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஸ்ரீகி வசதி அங்கேயே இருக்கிறாள்னு அர்த்தம் அதுக்கு தான் நம்ம சொல்கிறது மகாவிஷ்ணு அதாவது ஏற்கனவே போன வகுப்பில் கூட சொன்னேன் நினைக்கிறேன் இங்கேதான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது சமுத்திர மதனம் பண்ணுற போது நிறைய வந்தது நமக்கு தெரியும் லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாத்தசுரா தன்வந்தரிச்சந்திரமாஹா காவஹ் காமதுகாசுரேஸ்வரகஜா ரம்பாதி தேவாங்கநஸ்வசப்தமுக சுதா ஹரிதனு சங்கோவிஷம் சாம்புதே ரத்னானீதிச்சதுத பிரதி தினம் குர்வந்துவோ மங்களம் மங்களாஷ்டகத்தில் வருது இதில் இருந்து பதினாலு ரத்னங்கள் இந்த அமிர்தத்தை கடை இந்த இது அமிர்த மதனம் பண்ணுற போது இந்த பார்க்கடலை கடையிற போது அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கிடையிற போது வந்தது என்ன வந்தது முதல்ல லக்ஷ்மிங்கிறது லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாத்தக சுரா சுறான்னா அது உருவையான பானம் சுறா அதனால் சாப்பிட்டவன்லாம் சுரன் சாப்பிட கிடைக்காதவன்லாம் அசுரன் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாத்தக கல்ப வருஷம் அது சுறா தன்வந்தரி தன்வந்தரியும் வந்தார் தன்வந்தரி சந்திரமாஹா சந்திரன் அதனால தான் லக்ஷ்மிக்கு வந்து சந்திர சகோதரின்னு பேர் தன்வந்தரி சந்திரமாஹா காவ காமதுகாக காமேனு கவ காமு லட்சி கௌஸ் பாரிஜாத்துராந்தரிச்சிரமாஹாவாஜராவாதிதேவங்கலோத்தமேனா இவ நாலு பேர் அதுல ரம்பாதிதேவங்கன்னா தவலோகத்துப் பெண்காதிவங்க அஸ்வசப்தமுக ஏழு முகத்தோடு இருக்கிற குதிரை உச்சைஸ்ரவஸ் அஸ்வை சப்தமுக அஸ்வை சப்தமுக லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாதகசுரா தன்னந்தரிஷ் சந்திரமாஹா க எப்படி பாருங்க அது ஸ்லோகம் எவ்வளோ சௌரிமா இருக்கு பாருங்க காவஹ் காமதுகாசுரேஸ்வரகஜோரம் பாதிதேவாங்க அஸ்வசப்தமுக சுதா சுதாண்ண அமிர்தம் அஸ்வசப்தமுக சுதா ஹரிதனு ஹரிதனு விஷ்ணு தனுஷு ஷங்கஹா ஷங்கு வந்தது பாஞ்சஜன்யம் முதலானது ஷங்க விஷம் ச கேட்கணுமா முதல்ல அதுதான் வந்து தான் அந்த ஆர்டர் வேற இந்த ஸ்லோகத்துக்காவது மாதிரி இருக்கு விஷம்ச்ச அம்புதே விஷமும் ஒரு ரத்னம் வாழ்க்கையில் துன்பம் இல்லைன்னா இன்பத்துக்கு என்ன மதிப்பு இன்பமாகவே ஆஹ சுகம் கி துக்கானி அனுபூய சோபதேன்னா ஆக என்னால் விஷம்ச்ச அம்புதேஹே எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா லக்ஷ்மி வந்து வர்றத்தையே மாலை எடுத்துன்னு வந்தாளாம் எல்லோரும் ஆளாளுக்கு கழுதண்ணிட்டுட்டான் என்னை கல்யாணம் பண்ணிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அவன் என்ன சொல்லிவிட்டான்னா என்னை யா என்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படி அப்போ உடனே விரும்பாமல் இவர் ஒருத்தர் தான் இதை கேர் பண்ணாமல் படுத்துன்னு இருந்தாரோ யார் வந்து காலை மா மாலையை போட்டு நமஸ்காரம் பண்ணி அங்கேயே சேவை பண்ணாலும் அப்படி சொல்லுவாள் இதுலேருந்து என்ன தத்துவம் தெரிகிறது யாருக்கு ஆசை இல்லையோ அவன்கிட்ட தான் செல்வம் வரும் செல்வம் வளரும் ஆசை இருக்கிறவனுக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் நிறைவு வராது இது பெரிய அதிசயம்தான் பூஜை ஸ்ரீ தயானு சுவாமிஜி சொல்லுவார் உங்கள்கிட்ட லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணணும்னா நீ எப்பவும் நாராயணனாக இருக்கணும் பார் அப்படின்பார் நாராயணனாக இருக்கணும் நாராயணனாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் ஆசை இல்லாதவனாக இருக்கணும் ஆனால் செல்வம் வரட்டும் செல்வத்தை நல்ல காரியத்தை உபயோகப்படுத்தும் அவ்வளோதான் அதனால் எஸ்ய பக்ஷி இந்த ரொம்ப முக்கியம் அனபாயினி ஸ்ரீஹி மற்றவங்களும் அபாயினி ஸ்ரீஹி ஸ்ரீ வந்தது சரியாக கவனிக்கலைன்னு நான் போயிடும் ஸ்தோய தரங்க பங்க சப்பலான் லக்ஷ்மி வந்து எப்படின்னா அந்த அலை வந்துட்டு போய் இப்படி ஆட்டம் காட்டிட்டு போயிடுமாது அஹ ஸ்ரீ வசதி சஹா ஸ்ரீனிவாசகா நிதராம் வசதிங்கிறதுக்கு தான் அந்த நீ போட்டிருக்காரு ஸ்ரீவாசகா இல்லையா ஸ்ரீவாசகா ஸ்ரீ வசிக்கிறதுன்னு அர்த்தம் நிவாசகன்னா நிதராம் வசதி எப்போவும் வசிக்கிறாள் போகிறதே கிடையாது அதனால் ஸ்ரீனிவாசகா அடுத்தது சதாம் கதிஹி அடுத்தது சதாம் வைதிக்கானாம் சாதூனாம் புருஷார்த்த சாதனஹேது சதாம் கதிஹி சதாம் அப்படின்னு சொன்னால் வைதிக்கானாம் அர்த்தம் சொல்கிறார் வைதிக்கானாம்னா வேத தர்மப்படி வாழ்கிறவர்கள்னு அர்த்தம் வேதம் சொன்னபடி வாழ்கிறவர்கள் வைதிகானாம் சாதுநாம் வேத தர்மப்படி வாழ்கின்ற நல்லவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் சதாம் ஈஸ் இக்குவல் டு வைதிகானாம் சாதுனாம் வேதத்தை பற்றி கொண்டு வாழக்கூடிய நல்லவர்களுக்கு புருஷார்த்த சாதன ஹேதுஹூ ரொம்ப முக்கியம் புருஷார்த்தம் என்ன ஆனந்தமாக இருக்கிறது துக்கம் இல்லாமல் ஆனந்தமாக அதுக்கு காரணம் யாருன்னா பகவான் भगवान पिटेन ना धर्मते अष्ठान पड़े आह धर्म साधन हेतु पुरषार्थ साधन हेतु धर्म पुषार्थ साधन हेतु धर्म फलदाता भगवान आधन हेतु साधन कारण शास्त्र रूप में गुरु रूपार एवल आह पुरार्थ साधन हेतु पुरशार्थम चनंदम ஆனந்தத்துக்கு சாதனம் என்ன சாதன ஹேத்து சாதனமாகவும் சாதனத்துக்கு காரணமாக இருக்கிறார்னு அர்த்தம் புருஷார்த்தத்துக்கு சாதனம் வைதிக மார்க்கம்னு சொல்லலாம் என்ன வைதிகா நாம் சாது அதுக்கு காரணமாக இருக்கிறவர் பகவான் ஆகா பகவான் தான் சாஸ்திரத்தை கொடுத்து அந்த சாஸ்திரத்து மூலமாக நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லி போட்டு கொடுத்துருக்கார் அப்படி சொல்லணும் ஆகையனால சதாம் கத்திகின்னா என்ன அர்த்தம் சாதுக்களுக்கு கதி அதாவது குருவை சொல்கிறோம் இல்லையா குரு வந்து எனக்கு என்ன பண்ணுறாருனா நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்னா எங்கள் குருநாதர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் குருநாதர் எப்படி காரணமாக இருப்பார்னா குருநாதர் எனக்கு எப்படி வாழணும்னு உபதேசம் பண்ணியிருக்கார் அதுக்கான அறிவை எனக்கு கொடுத்துருக்கார் அது மாதிரி பகவானும் குருவும் வேறு கிடையாது ஆஹா சதாம் கத்திகனா நல்லோர்களுக்கு என்னது கதியாக இருப்பவர் பற்றுக்கோடாக இருப்பவர் பேரின்பத்தை விரும்பும் நல்லோர்களுக்கு வழியாக இருப்பவர் வழிமுறைகளை காட்டி அருளியவர் ஆகையனால் சதாம் கத்திகி சதாங்கதம ஸ்ரீனிவாசா ஏநம அடுத்தது இது அனிருத்தா பிராதுபாவேஷு நருதா இனிதா பிராதுபாவேஷு சத்சு நேநாப்பி நிருதா பகவான் நான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி ஒழுங்காக இருந்தால் என் உள்ளத்திலே விளங்குகிறார் வெளிப்படுகிறார் எனக்கு புரியுது ஆனந்தமாக இருக்கிற பகவான் என் உள்ளத்தில் நன்கு புலப்படுகிறார்னா அதை யாராவது தடுக்க முடியுமான்னு வெளியில் வேணால் நான் எதா அடையிறதுக்கு தடுக்கலாம் இந்த உடம்பை கூட கொண்டு விடலாம் நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உடம்ப கொள்வதுங்கிறது ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் எக்ஸ்டர்னல் விக் விக்டரியை யார் வேணாலும் தடுக்கலாம் இன்டெர்னல் விக்டரியை யார் தடுக்க முடியும் அதுக்குன்னு நான் உழைக்கிற போது அதுதான் அர்த்தம் பிராதுர்பாவேஷு பிராதூர்பாவேஷுன்னா உள்ளத்தில் இறைவன் நன்கு வெளிப்படும் பொழுது எவராலும் தடை செய்ய முடியாதவராக அவர் இருக்கிறார் இல்லாட்டி பக இப்போ வந்து வச்சு உங்கள ஹிரண்ய கசிப்பு கதையை எடுத்து தூண ஓங்கி அடித்தான் வெளிப்பட்டார் அவனால் தடுக்க முடிஞ்சுதா முடியல ஹிரண்ய தடுக்க முடியல பகவான் வெளிப்பட்டுட்டார் அப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாது யாராலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வரைக்கும் வேணால் ஏதாவது குதிக்கலாம் ஏதோ இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஜோக்கு போட்டிருந்தாள் என்னது கூகுள் விக்கிபீடியா வந்து கூகுள் நான் எதுன்னு தான் எடுத்துகிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு விக்கிபீடியா சொல்லி என்ன அப்புறம் கடைசியில் அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி சொன்னாங்க என்ன சத்தம்னு ஒன்றும் இல்லை சும்மா ரெண்டு பேர் பேசிகிட்டு தான் அந்த எலக்ட்ரிசிட்டி கேட்ட எழோ அது கேட்டிருக்கலா ஆ எல்லாம் போயின்ட்டுருது இது ஒரு பக்கம் சமயமாக வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் இந்த ஜோக்கு போயின்றுது கூகுளும் கூகுளும் விக்கிபீடியா சொல்கிறது நான் எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுவேண்ணே எதை பற்றி கேட்டாலும் நான் சொல்லுவேன்னு தான் விக்கிபீடியா கூகுள் என்ன சொல்லி தான் நான் எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வந்துடுவேன் அத்தனையும் த கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தான் எது கூகுள் விக்கிபீடியா சொல்லி தான் எங்கே இருந்தாலும் என்ன தவணாலும் நாங்கள் சொல்லிவிடுவேன் எங்கே எதை கேள் நான் சொல்லத் தயார்னு தான் என்ன அப்புறம் கம்ப்யூட்டரு கூட ஏதோ சொல்லி தான் அது மறந்து போய்ட்டு தனக்கு இது எல்லாம் இப்படிலாம் கசாம்ஷான் சண்டை போட்டுருக்கிற போது அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கேட்டு தான் எலக்ட்ரிசிட்டியோ பேட்ரியோ வச்சுக்கோங்களேன் அது கேட்டு தான் அங்கே என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா எங்களுக்குள்ளே பேசின்னு இருக்கோம் அது மாதிரி அது மாதிரி அது அதை யாராவது அது அது இருந்தால் தானே எல்லாம் நடக்கும் ஆக பிராதுபாவேஷு அது வரும்போது யாராலும் அதை தடை செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் அதனால் நிருத் நிரோத் நிரோத்தும் ந சக்கியத்தை நகேனாப்பி நிரோத்தும் ந சக்கியத்தை அதனால் நிருத்தா ருத் அப்படின்னாலே தடைன்னு அர்த்தம் நிருத் தடை பண்ணுறதுன்னு அர்த்தம் அவ்வளோ தூரம் எல்லாம் சண்டை வர்றது எல்லாம் போலீஸ்காரெலாம் நின்று அப்படி பிடிச்சு அதை பிடிச்சிண்டு எல்லாம் சண்டைக்கு வர்றது கல்லெல்லாம் போடுறபோது எல்லாம் வச்சு நிற்கிறான் இல்லையா அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது மினிஸ்டருக்கு எவ்வளவு செக்யூரிட்டி ஏழு எடுக்கு பாதுகாப்புங்கிறான் ஆனால் இங்கே பகவான் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் வரைக்கும் தான் ஆட்டமெல்லாம் வெளிப்பட்ட அதெல்லாம் இது நான் வேறு விதமாக இன்னும் இங்கே இப்போ என்ன சொன்னேன் நான் ரொம்ப நாள் தபஸ் பண்ணுறேன் சாதனைகள்லாம் பண்ணுறேன் பகவான் என் உள்ளத்தில் வெளிப்படுறார் ஆனந்தமாக வெளிப்படுறார் நான் ஆனந்தமாக இருக்க முடியாமல் பண்ணுறதுக்கு யாராவது வெளியிலேருந்து பண்ண முடியுமா நீ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் ஜனங்களுக்கு ஒரு சபாவம் இருக்குது இல்லையா ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது இல்லையா சாடிஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் தினமும் இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கணும் பிரைம் மினிஸ்டருக்கு அவர் எது பண்ணாலும் ஆ மண்டை உடனே கத்தணும் என்ன தடை பண்ணணும் இது அவர் ஏதோ சாதாரணமாக பேசினா கூட அதை ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி சொல்கிறான் இல்லையா ஏதோ நல்லது பண்ண போனால் இவனுக்கு தாங்க முடியல ஐயோ இப்படி நல்லது பண்ணால் அவன் பேர் வந்துடுமே அப்புறம் நம்ம பேர் என்ன ஆறுதுன்னா அவரும் சாக போகிறார் நீயும் சாக போகிற நானும் சாக போகிறேன் இருக்கிற வரைக்கும் நல்லது தானே பண்ணிட்டு போக அந்த சாக போகிறோங்கிறத தெரிஞ்சால் பண்ணுவோமா இருக்க போகிறோம் ரொம்ப நாளைக்குங்கிற பிரமையில் தானே இருக்கும் ஒரு நாளும் நாளைக்கு இருப்போமாங்கிற எண்ணத்தோட எல்லோரும் அஹ ந கேநாடி பிராதுபாவேஷு நிருத்தா அடுத்து சுரான் ஆனந்தயி சுரானந்த வாருங்க சுரானந்த ஒரு சுவாமி பேர்லேருது மகாவிஷ்ணு பேர் ஓ இவர் பேர் சுரானந்தா அப்படின்னா வேறு அர்த்தம் சொல்லிவிட்டான்னா இப்போ தான் சொன்னேழ சுவாமி பதினாலு ரத்னத்தில் ஒன்று சுரான் ஏழு அப்படின்னா அந்த சுறா இல்லைப்பா சுரான் சுரான்ன்னா தேவர்களை தேவர்களைனால் நல்லவர்களின்னு அர்த்தம் தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறவர்கள் அர்த்தம் யாருக்கும் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ இங்கே நிறைய யாரோ வந்திருக்கா நிறைய லட்டுலாம் கொடுத்துருக்கா வச்சுக்கோங்க திருப்பதி லட்டு ஒரு பத்து லட்டு இங்கே வச்சுருக்கா என்ன அப்புறம் வந்து இங்கே திருப்பதி வ லட்டு மாத்திரம் வந்தால் நல்லாயிருக்குமா அந்த அடையா தோசையா வடை அதுவும் வச்சுருக்கேன் என்ன இங்கே இருக்குது வச்சுங்களேன் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லோரும் அதெல்லாம் எல்லோரும் ஏதோ சொல்ல வந்தால் விட்டு போயிடுத்து பரவாயில்ல லட்டு சொன்னோடனே மாறி போயிடுத்து ல லட்டுவோடு நிறுத்தின்ட்டுருந்தால் நல்லாயிருக்கும் வடை வேற ஆரம்பிச்சு விட்டேன் இந்த லட்டுவை வந்து எல்லோரும் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுக்குறேன் அப்படி வச்சு உங்களேன் அது மாதிரி இது என்ன சுரான் ஆனந்தயத்தை அப்படின்னு சொன்னால் ஒழுக்கமாக இருக்கிறவர்களுக்கு பகவான் ஆனந்தத்தை கொடுக்குறார் சுரான்னு சொன்னால் தர்ம நிஷ்டான் தர்ம நிஷ்டர்களை ஒழுங்கா எல்லார் அதாவது என்ன சொல்கிறது தர்மமாக சுகம் அனுபவிக்கிறதுன்னு சொன்னேன் தர்மமாக சுகம் அனுபவிக்கிறது அர்த்தம் அவரவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது அந்த அர்த்தத்தில் சொன்னேன் அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் ஆனந்தத்தை கொடுக்குறார் தர்மமாக எல்லாம் பண்ணுறவனுக்கு வராது ஆக சுரான் ஆனந்தயத்தீ அதில் சன்னியாசிகளுக்கு பேரே ஆனந்தகான்னு பேர் வச்சுருக்கிறதுக்கு காரணமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் சிஷ்யாளுக்கெல்லாம் சந்தோஷத்தை புரிய வைக்கிறவருங்கிறதுனால தான் சொல்லியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சுவாமிஜி அவர் எங்கள் காற்றுக்கு வந்தார் போனால் போர்னா ஆயிடுது அப்படின்னு சொன்னால் யார் அந்த சோன் சோ சுவாமி அந்த ஆனந்தா வந்தார் ஒரே துக்கமாக போயிடுது அப்படி இருக்கலாமா வந்தால் ஆனந்தயத்தீ ஆனந்தயத்தின்னா என்ன அர்த்தம் ஆனந்தத்தை கொடுக்குறார் காசல் ஃபார்ம் நம்மளையெல்லாம் மகிழ்விக்கிறார்னு அர்த்தம் மகிழ்விக்கிறார் இன்பமுறை செய்கிறார் ஆஹா சுரானு ஆனந்தயத்தை தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார் அதனால் சுரானந்த அடுத்தது சுரானந்த கோவிந்தா அடுத்தது சுரானந்தா எனம கோவிந்தா எனம அடுத்த ஸ்லோகம் கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் நஷ்டாம் வை தரணி பூர்வம் गोविंद इति गोविंदः அவிந்தத் அவிந்த அவிந்தாவிரவாத்விந்திரோம் इति ம்மிவிந்தோக்கோஷியி புவி ஷாஸ்வீரேஷா தூய வாணி भवान। கோவிந்தோவ முனி கத்தியத்தை பவான் இது ஹரிவம்சே இந்த மூணு ஸ்லோகத்தை கோட் பண்ணி கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆதிசங்கர் முதல் அர்த்தம் என்னென்னா பூர்வம் ஒரு சமயம் நஷ்டம் தரணிம் எத்து गुहागताम கதாம் அவிந்தத்து தேன அஹம் கோவிந்தா இது தேவை வாக் அபிஷ்டுதா ஒரு காலத்தில் இந்த பூமி என்ன எடுத்துன்னா பாதாளத்துக்கு போயிடுது குஹாகதாம் அப்படின்னு சொன்னால் பாதாளத்துக்கு போயிடுது பாருங்க ஹிந்தியில் போட்டிருக்கு பாருங்க பாத்தால்கத் பிருத்வீ கோபயா தா போட்டிருக்கு பாருங்கள் அதனால் குஹாகத்தாம்னு சொன்னால் அப்படியே ஏதோ ஒரு ஓட்டக்குள்ளே தண்ணி போய்ட்ற மாதிரி இந்த பூமி உள்ளே போயிட்டு தான் இழுத்து நுடுத்து தரணி அதை நான் என்ன பண்ணேன் அவிந்தத்து மீண்டும் அதை அடையும்படி செய்தேன் அதை பூமியை வந்து நான் மறுபடியும் கொண்டு வந்தேன் அதனால் எனக்கு பேர் என்னன்னா தேனாகம் கோவிந்த அதாவது பூமியை அடைந்தவன் பூமியை மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தவன் அடைந்தவன்கிற அர்த்தம் ஆக கோஷப்துக்கு பூமிகின்னு அர்த்தம் விந்தஹான்னு சொன்னால் அடைந்தவன் அர்த்தம் ஆக அதனால என்ன பண்ணார் தேவர்கள் தேவர்களால் வாக்பிகி தேவர்களுடைய சொற்களால் அவ்வாறு நான் குறிக்கப்பட்டேன் பூமியை மீண்டும் பாதுகாத்ததால் நான் கோவிந்தன் என்று தேவர்களுடைய சொற்களால் குறிப்பிடப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு இது மகாபாரதம் சாந்தி பருவத்தில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுபதா ஸ்லோகத்தில் இருக்குது இத்தி மோட்ச தர்ம வச்சனாத் சங்கராஜர் ரொம்ப பிடிச்சது மகாபாரத்தில் மோக்ஷர்மம் ஐயாயிரம் ஸ்லோகம்தான் இருக்குது அடிக்கடி கோட் பண்ணுறார் மோக்ஷர்மத்தை அடுத்தது என்னென்னா இன்னொரு கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் அகம் கீழே தேவானாம் இந்திரா இது ஹரிவம்சத்தில் இருக்கிற ஸ்லோகம் ம் தேவானாம் இந்திரா கவாம் இந்திரதாம் கதா அவர் சொல்கிறா இந்திரன் சொல்கிறதாக தேவானாம் இந்திரா அகம் ம் கவாம் இந்திரதாம் கதா நான் தேவர்களுக்கு தலைவன் நீ இந்த மண்ணுக்கே தலைவன் இந்த பூமிக்கே தலைவன் அர்த்தம் கவாம்னா இங்கேயும் பூமண்டலம் தான் முதல்லையும் சொன்னது பூமி தான் இங்கேயும் பூமி தான் ஆக இந்திரன் சொல்கிறதாக இந்த வாக்கியம் அகம் தேவானாம் இந்திரா கில நான் தேவர்களுக்கு தலைவன் அல்லவா ம் நீ பகவானை பார்த்து சொல்கிறார் கவாம் இந்திரதாம் கதாக நீ இந்த பூமண்டலத்துக்கே தலைவனாகி விட்டாய் ஆகையினால துவம் லோக்காக கோவிந்தா இ சாஸ்வத்தம் தோஷியந்தி புவி லோகாகன ஜனாக புவி ஜன புவி இந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய புவி லோகா லோகனா துவம் கோவிந்தா இன்னை கோவிந்தன் என்று சாஸ்வத்தம் சாஸ்வதம்னா சதான் அர்த்தம் எப்பொழுதும் ஸ்தோஷ்யந்தி புகழ்ந்து பேசப்போகிறார்கள் கோவிந்தா கோவிந்தா நான் சொல்கிறான் இல்லையா கோவிந்த கோவிந்த கோவிந்தேதி சதா ஸ்நானம் கோவிந்தேத்தி சதா ஜபம் கோவிந்தேதி சதா தியானம் சதா கோவிந்த கீர்த்தனம் அப்படி ஒரு அர்த்தம் ரெண்டாவது சொல்கிறார் இது இந்திரனுடைய வாக்கியம் முதல்ல சொன்னது என்ன சொன்னார் பகவானே சொல்கிறார் நான் வந்து இந்த பூதேவி பூமா பூமியை ஒரு காலத்தில் பாதாள லோகத்துக்கு போன இந்த பூமியை மீட்டு எடுத்துன்னு வந்தேன் அதனால் ஜனங்கள்லாம் தேவர்கள்லாம் என்னை பார்த்து கோவிந்தன் அப்படின்னு சொன்னார்கள் அவர்களுடைய வார்த்தையால் இப்போ என்ன சொல்கிறார் இது இந்திரன் ஹரிவம்சத்தில் இந்திரன் பேசுகிறான் அது எதோ கான்டெக்ஸ்ட் இருக்குது இது போட்டிருக்க இதில் ஒன்றும் போடலை பாருங்கள் இந்திரன்னு போடலை ஹரிவம்சமே ஹரிவம்சமே கஹாஹை போட்டிருக்கு பாருங்க ஆனால் என்னோடய ஹிந்தி ரொம்ப சிரிக்கா இங்கும் இது ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை நான் இங்கே தான் பார்த்தேன் இப்போ இந்த ஸ்லோகத்தை அண்மையம் பண்ணால் சிம்பிளாக புரியும் அவர் இந்திரனே சொல்கிறான் என்ன எல்லோரும் தேவாலுக்கெல்லாம் நான் தலைவன் நான் அனி இந்த பூமண்டலத்துக்கே தலைவன் உன்னை வந்து இந்த பூலோகத்தில் ஜனங்கள்லாம் கோவிந்தன் இனிமேல் ஸ்தோத்திரம் பண்ண போறா அப்படின்னு சொன்னான் நான் இந்திரன் அது ஏதோ கான்டெக்ட் இருக்கணும் அதில் அடுத்தது என்ன கைரே கௌரேஷா தூ வா எதோ வாணி தாம்ச்ச விந்தயத்தே பவான் கோவிந்தஸ்து தத்தோ தேவ இந்த இடத்துல வேதம்னு அர்த்தம் வேதம்னு அர்த்தம் ஏஷா ஏஷா கௌ எதா வாணி தாம் ச விந்தயத்தை பவான் இது ரெண்டு அர்த்தம் வேதங்களை அறிபவன் நீ வேதங்களால் அறியப்படுபவன் நீ ரெண்டு அர்த்தம் இருக்கு ஆக இறைவன் வேதங்களை அறிந்தவர் ஆனால் வேதங்களால் இறைவன் அறிய அறியப்படுகிறார் இப்போ நமக்கு வந்து நமக்கு வந்து வேதம் வந்து சாதனம் பகவான் சாத்தியம் வேதத்தின் மூலமாக நம்ம ஆனந்தமே ஸ்வரூபமான பகவானை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பகவானுக்கு வேதத்தை தெரியுமா தெரியாதான்னா நன்றாக தெரியும் அது அதனால் ஏஷா எதா ஏஷா வாணி கௌ தாம் சவான் விந்தயத்தை ததா முனிந்தோவிந்த கத்திய ஹே தவங்க சம்போதன தோவிந்த கத்தி போவிந்த கத்தியத்தை வந்து இது போட்டுக்க வேண்டியதாம் கத்தி இந்த இடத்துல கோத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்துனு போட்டார் கவுஹுன்னு சொன்னால் வேதங்கள்னு அர்த்தம் பசுமாடு மாதிரி வே வேதங்களை இந்த இடத்துல கவுஹு சப்தத்துக்கு வாணி வேதவாணி அப்படின்னு அர்த்தம் வேதங்களை அறிந்தவன் வேதங்களால் அறியப்படுபவன் அந்த விந்தயத்தேவை அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அடுத்தது கோவிதாம்பதி கை க வாணி தாம் விந்ததி தீ ஷாம்பேண இத பாருங்கோவிதன்னா வேதா அதர்த்தம் அதுவிதா பதினா வேதங்களின் தலைவன் அர்த்தம் கௌ அதுக்கு அர்த்தம் சொல்ல கௌன என்னர்த்தம் வாணி தாம் விந்ததி அவைகளை அடைகின்றவன் அறிகின்றவன் கோவிதா வேதங்களை அறிகின்றவன் வேதங்களே வேத பிராமணர்கள் அர்த்தம் வேதங்களை அறிகின்றவன் கோவிதா தேஷாம் அவர்களுடைய தலைவன் விசேஷேன சிறப்பாக வேதம் அறிந்தவர்களின் தலைவன் முதல்ல பாருங்கோ வேதங்களால் அறியப்படுபவன் வேதங்களை அறிபவன் வேதம் அறிந்தவர்களால் வேதம் அறிந்தவர்களுக்கு தலைவன் வேதம் அறிந்தவர்களுக்கு தலைவன் ஏற்கனவே பார்த்தோம் வேதோ வேதவி தவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவி பார்த்துட்டோம் அது இங்கே கோவிதாம் பதிஹி கோவிதாம்னா கோவித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதவித் கோவித்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வேதவித் வேதத்தை அறிந்தவருக்கு கோவித்துன்னு பேர் எங்களுக்கெல்லாம் இந்த சம்ஸ்கிருத பரீட்சையில் வரும் பரிச்சய விச்சக் அபிஜா பரிச்சய அபிஞா விச்சணக்கோவித அது கோவித இது பதி அடுத்தது மரீச்சீர்மனோஹம்சா சுப்பணோஜகோத்தமாக ஹிண்டியநாபுத பத்மநீச்சிமம்சோஜோத்திநாத்தபத்மிரேஜஸ்வின மீச்சி தேஜஸ் தேஜஸ்வி அஹம் இது பகவத்வா அஹம் மரீச்சி அஸ் மரீச்சி மருத்தமஸ்மி அப்படி இருக்கு கீதையில் ஆனால் மரீச்சி மருதமஸ் சொல்லலேவர் தேஜஸ்வினி தேஜஸ்வது மரீச்சி தேஜஸ்விகளுக்குள்ளெல்லாம் பரமேஜஸ்வி எத்தனையோ தேஜஸ் உடையவர்கள்லாம் இருக்கிறார்கள் இந்த தேஜஸ் சப்தத்துக்கு அர்த்தம் முகத்தில் உடம்பில் இருக்கிற ஒலிக்கு பேர் தேஜஸ்ஸு தொக்கதா தீப்திகி அப்படி சொல்லுகிறார் தோலில் இருக்கிற பிரகாஷம் ஆனால் இங்கே அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம் அது வேறு விஷயம் அது முக்கியம் இல்லை தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல முன் அர்த்தம் நல்லதை பண்ணணும் நல்லதை பண்ணணும்னு சொல்லி முன்னால் நிற்கிறவர் அவருக்கு பேர் தான் தேஜஸ்வின்னு பேர் அப்படி முன்னால் நிற்கிறவர்களெல்லாம் முன்னால் நிற்கிறவர் மத்த யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இது பண்ணாங்க இவன் என்றைக்குமே முன்னால் நிற்கிறதை நிறுத்தினதே இல்லை நல்லதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் பண்ண முடியாது ஏதோ ஒரு இடத்துலாம் பண்ண முடியும் ஆனால் எல்லாவற்றிலும் இருப்பவர் மரீச்சிகி அதனால் மரீச்சி நாம் பதமி சந்தி வேதசேதமே சொல்கிறது ஆதிசங்கரும் சொல்கிறார் பகவத்கீதை இன்ட்ரடக்ஷனில் மரீச்சியாதீன் அக்ரே சிருஷ்டுவா நிவத்தி தர்மம் கிராகையாமாசை வேதோக்தம் அந்த பகவான் என்ன பண்ணாராம் மரீச்சி முதலான ரிஷிகளை சிருஷ்டி பண்ணி நிவ் பிரவருத்தி தர்மத்தை கிரகிக்கும் படி இந்த மரீச்சி ரிஷி கிரகஸ்தாசிரமத்தின் தலைவர் ஆகையினால் இந்த மரீச்சியை புகழ்ந்து மரீச்சி ஸ்வரூபமாக நான் தான் இருக்கேங்கிறார் நான் கிளைம் பண்ணிக்கவே முடியாது எல்லாத்தையும் நான் அதுலேருந்து என்ன தெரியுது எல்லாமே பகவான்னு தெரியுது அதுக்காக நம்ம சாஸ்திரத்தோட அப்ரோச் அப்படி இருக்குது அடுத்த ஸ்லோகத்தை இதுக்கு அடுத்த வியாக்கியானத்தை அடுத்த வகுப்பில் படிக்கலாம் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்தய சகசிர சகசிர்கிஷிபாஹ்நுருஷா சகசிரோட்டிணே நமவிந்தீர்த்தன சத்குருநாமமாராஜ்கீ